பாடம் எழுபத்தி ஐந்து அறிவில்களை புறக்கணித்தல் அல்லாஹ் கூறுகின்றான் மேற்கொள்வீராக அறிவினர்களை அலட்சியம் செய்வீராக ஏழாவது அத்தியாயம் நூற்றி தொன்னூற்றி மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே உள்ளவற்றையும் தக்க காரணத்துடனேயே படைத்துள்ளோம் அந்த நேரம் வந்தே தீரும் எனவே அழகிய முறையில் அவர்களை அலட்சியப்படுத்துகிறார் அத்தியாயம் வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹுவின் பாதையில் ஹிஜிரத் செய்தோருக்கும் உதவ என்று செல்வமும் வசதியும் உடையோர் சத்தியம் செய்ய மன்னித்து அலட்சியம் செய்யட்டும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடைய அத்தியாயம் இரண்டாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் மக்களை மன்னிப்பார்கள் நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் யார் பொறுமையை மேற்கொண்டு மன்னிக்கிறாரோ அது உறுதிமிக்க காரியங்களில் உண்டாகும் நாற்பத்தி அத்தியாயம் நாற்பத்தி வசனம் இந்த பாடத்தில் அதிக அளவில் வசனங்கள் உள்ளன